அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை ஆராய்ச்சி பண்ணாம உண்டாக்கிக்கிற நட்பு சாகர வரைக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்லி இருக்க பழமொழி பாடல் அப்படிங்கிற பாடல்கள்ல முப்பத்தி ஆறாவது பாடல் ஆராயாமல் கொண்ட நட்பை பற்றி இப்படி சொல்லுகிறது தமக்கு அன்பு உடையவர்களாக விளங்குபவர்களிடத்திலும் அவர்களை முழுவதும் ஆராயாதவனாகி நம்பிக்கை கொண்டவன் உறுதியாக கெட்டே போவான் அப்படி இருக்க எப்பொழுதும் வெகுண்டவர்களை போல மனம் வேறுபட்டவர்களாகி நிற்கும் ஈரமற்றவர்களை நம்ப வேண்டாம் என்று கொஞ்சமும் சொல்ல வேண்டாம் அல்லவா கைமுத்திக்க நியாயம் என்பார்கள் இவங்களையே வேண்டான்னு ரொம்ப ரொம்ப நம்மள்ட பிரியமாக இருக்கிறவங்களையே ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிற போது ரொம்ப எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழறவனான்னு நட்பா கொள்ள வேண்டான்னு சொல்லவா வேணும் அப்படிங்கிற அர்த்தம் விழிந்தாரே போல பிறராகி நிற்கும் முழிந்தாரை தஞ்சம் ஒழியலோ வேண்டா அழிந்தார் கண் ஆயினும் ஆராயானாகி தெளிந்தான் விடும் என்பதுதான் இந்த பாடல் அன்புடையவராகவே இருப்பினும் ஆராயாமல் ஒருவரோடு கொண்ட நட்பு இழிவை தந்துவிடும் என்று அப்பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன நாளடியாரில் நூற்றி இருபத்தாறாவது பாட்டை பார்த்தோமான இதே கருத்தை பார்க்கலாம் ஆராயாமல் நட்பு கொள்வதால் வரக்கூடிய தீமையை பற்றி அந்த பாடல் சொல்லுகிறது சான்றோர் என மதித்து சார்ந்தாய் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின் சார்ந்தோய்க்கே சாந்தக துண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து இதனுடைய பொருளை பார்ப்போம் இந்த நாலு ஆறு பாடல் இந்த நூற்றி இருபத்தாறாவது பாடல் என்ன சொல்லுகிறது ஆராயாது நட்பு கொண்டவரை முன்னிலையில் வெளித்து இவ்வாறு சொல்லுகிறது அதாவது ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தன் நட்பை உருவாக்கி விட்டான் அவனை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு பாட்டு நீ சிலரை நற்குணம் உடையவர் என மிகவும் மதித்து நட்பு கொள்ளுகிறாய் அப்படி நீ நட்பு கொண்ட அவர்களிடம் உண்மையிலேயே நற்குணம் இல்லையானால் அவர்களைச் சார்ந்தவனே உனக்கு நேரும் துன்பத்தினை ஓர் ஓமையால் கூறுகிறேன் கேட்பாயாக அது ஒருவன் வாசனை சந்தனம் இருக்கிறதென நினைத்து செப்பை திறந்தபோது பாத்திரத்தை செப்பை திறந்த போது உள்ளே பாம்பை பார்த்தது போல ஆகும் பல முறை ஆராய்ந்து கொள்ளப்படாதவனுடைய நட்பு ஒருவன் மரணம் அடையும் வரை இன்னல் தரும் என்பதுதான் இந்த குரட்பாவின் கருத்து என்பதை பல கோணங்களிலே நாம் பல பாடல்களை எல்லாம் மேற்கோளாக பார்த்து புரிந்து கொள்ளுகிறோம் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடை தான் சாம் துயரம் தரும்